தந்தை தந்தை தந்தை தம்மோ தப்பன் எந்த தந்தை தந்தை தந்தை தம்மோ தப்பன் எந்த தந்தை தந்தை தந்தை தம்மோ தப்பன் ஏழ் வடிகால் தொடங்கி ஏழ் வடிகால் தொடங்கி ஏழ் வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்னோம் வந்து வழி வழி ஆட்செய்கின்னோம் வந்து வழி ஆற்றை நான் திருவோணத் திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி திருவோணத் திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அரியை அழித்தவனை அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பந்தனை தீர பல்லாண்டு பந்தனை தீர பல்லாண்டு பாடுதுமே பல்லாயிரத்தாண்டன்னு பாடுதுமே பல்லாயிரத்தாண்டன்னு பாடுதுமே